பேசி ஆக ஆக அந்த மனசுக்கு விடுபாடு கிடைக்கிது ஆத்மாவிலிருந்து விடுபாடு கிடைக்கும் இப்போ ஆத்மாவானது நான் புண்ணிய பலமாற்றவன் நான் சர்வசாட்சி சனித்து இயங்குகிறேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற பாலம் எடப்படும் அதுக்காக சொல்கிறது பரோஷமாக இருக்கும் அதனால தான் சர்வ ஆன்மா சாட்சிய அவத்தே தண்ணில் மேலே சொல்லப்பட்ட அந்த சப்பனாவஸ்தையில் ஒரு மனோமாத்திரத்தை உபாதியாக உடைத்தாய் அங்கு அந்த சொப்னத்திலே பரவிய பாவமாதிரி பலவித கர்மத்தோடு மறிவிடான் என்று சொன்னார் அது ஆனால் என்ன தானேயாக மாசரை வழங்கானிருப்பன் தனித்து இருக்கிறது சொப்பனத்தில் விசாரணை நாள் தெரிஞ்சுக்கிறோம் இதேதோ ஜாக்கிரவஸையிலும் விசாரணைபூர்வமாக நான் தனித்திருக்கிறேன் என்று நிச்சயிக்கப்படுகிறது சொப்னத்தில் சொல்கிறது ஜாகிரத்தை பொறித்து பார்க்கணும் சொப்னத்தில் நமக்கு புரியும் ஏன்னா சொப்பனத்தில் ஜாகிரதம் வந்த பிறகு அது மித்திய நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் ஜாகிரத்திலேயே ஜாகிரத்தையே மித்தியம் நிச்சயிக்கப்படலை அந்த அளவுக்கு இன்னும் மனபார்வாக இல்லாதனால நிச்சயிக்கப்பட முடியலை அப்படி நிச்சயிக்கப்படும் காலத்து அது தனித்திருக்கிறதாக பாவம் உண்டாகும் என்பது கருத்து மாண்டுமே அசங்கமாகும் ஆதலால் அவத்தை ஏதில் அம்மன உபாதியாலே சாதனாம் கண்மம் எல்லாம் சாரமாட்டாதி ஜோதியாகி அகிலமன் விளங்கு விளக்குவிக்கும் எந்த அன்மா வேண்டுமே அசங்கமாகும் ஆதலால் அவத்தை ஏதில் அம்மன உபாதியாலே சாதமாம் கண்மம் எல்லாம் சற்றுமே சாரமாட்ட வாதியாம் ஜோதியாகி அகிலமா விளக்குவிக்கும் மீண்டும் அந்த சூஷ் சிறுத்துவத்தை இருக்கிறார் யாதினால் இந்தான்மா என்றுமே அசங்கமாகும் எந்த காரணமாக வச்சுக்கிட்டாலும் கூட எப்போதுமே அசங்கம் சம்பந்தம் அது நெருல்லவன் ஒட்டாதவன் அசங்கன் சம்பந்தம் இல்லாதவன் விஷ் சம்பந்தன் சம்பந்தமற்றவன் இப்படித்தான் சொல்லப்படுது இந்த ஞானம் இது நிச்சயம் இருந்தால் இடஞானம்னு அர்த்தம் இல்லைன்னா அபியாச வந்து வந்து போனாலும் அபியாசம் அர்த்தம் ஏதோ ஆத்மானாத்மா பிரிக்காது அப்படி பிரிக்கலன்னு சொன்னாக்கா ஞானம் உண்டாகாது பந்த ஏற்படாது ஆனந்த பிரார்த்து உண்டாகாது அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால் அவற்றை ஈதில் அம்மனை உபாதியாலே சொப்பனாசியம் சொல்லக்கூடிய இதிலே அம்மனால் ஆகிய ஆத்மாவுக்கு உபாதியாக இருக்கிறது அந்த உபாதியாலே சாதம கர்மம் எல்லாம் உற்பத்தியான அந்த கர்மங்கள் அனைத்தும் சற்றுமையாக சாரமாட்டாது சிறிது கூட பற்ற மாட்டார் சொப்பனத்தில் புண்ணிய பாவங்கள் கீழாக அங்கே பலன் கொடுக்குறதுன்னு அர்த்தமில்லை இப்போ பாவனங்கே இருந்தாலும் கூட அது கிடையாது வாசனா பிரகாரம் தாங்க பலன் ஆகவே அப்படி இருந்தாலும் கூட பற்ற மாட்டாது ஆதியாம் தோதியாகி அகிலமும் விளக்கு வைக்கும் எல்லாவற்றிற்கு அதிஷ்டமாக கொண்டு அறிவுடையமாக இருக்கின்ற அது அகிலமும் வரக்கூடிய சகல பொருள்களையும் விளக்கு வைக்கும் விளக்கம் செய்து கொண்டிருக்கும் சொப்ன திஷ்டாந்தம் மிகச்சிறந்த திஷ்டானம் சொல்லப்படுது வேதாந்தம் ஜாக்கிர சொப்புனா சுலுத்திய மூன்றை வைத்து தான் அனுபவதிஷ்டானமாக கொடுக்கறதே பட் எந்த சாஸ்திரங்கள்லேயும் இந்த மூன்றையும் சொல்ல முடிகிறதில்லை ஏன்னென்று சொன்னால் அவர்களுக்கு சுருதி பிரமாணங்கள் தான் முக்கியமாக கொள்கிறார்கள் யுக்திபிரமானம் கொள்கிறான் அவர்களுக்கு அனுபவ பிரமாணம் சொல்லும்போது கிட்டதில்லை காரணம் வேதாந்தத்துக்கு தான் அனுபவம் சொப்புன அனுபவம் குனித்தி அனுபவமும் பயன்படும் இல்லையா மற்றவர்கள் பயன்படுறதில்லை அது சொர்க்கம் பதமுத்திகள் அல்லது வேறு உளவுகள் வாழ்க்கையிலே கூட எதிர்காலங்களை பற்றி சொல்லும்போது எந்த ஒரு அளவு சொல்ல முடியாது இது மட்டும் சொல்ல முடியும் சொப்பனம் போலமென்றே துணிந்தவன் ஞானியாக தான் என்று சொல்லப்படுது துணிந்தவன் நிச்சயம் செய்து அர்த்தம் அப்படிப்பட்ட சொப்பனம் இப்போ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதில் பல பிரச்சனைகள் அனைப்பேரும் ஒத்துக்கிறதே இல்லை சொப்பனத்தை சத்தியம்னு சொல்லுவாரும் உள்ள மதவாதிகளே அது சில சமயங்களில் ஜாக்கிரத்தில் இருந்த வாசனை தான் வருடைய வேறு கிடையாது அது சத்தியம்தான் என்று சொல்லுவாங்க சொப்பனத்தில் சுழசேரத்தில் இருந்து வெளியே போய் சூட்சமானது விஷயம் அனுபவித்துக்கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லை மதவாதிகளே பிரச்சனை இதெல்லாம் இதுக்கெல்லாம் விசாரிசத்தில் பதில் கொடுத்துருக்கார் அது பெரிய சாமி எடுத்து போட்டிருக்கார் கைவிடத்தில் அது படித்து பார்த்தாக்கா விளக்கம் தெரியுது வாஸ்தவமாக வெளியே போகிறதும் இல்லை அப்படி போகிறதா இருந்தாக்க அது சொல்கிறார் மத்தியான சூரியன் இன்னக்கு ஏதாவது சப்பரத்தில் வந்தாக்க ராத்திரி நேரத்தில் எந்த மத்தியான சூரியனுக்கு பார்க்க முடியும் வெளியில் போய் பார்க்க முடியாது மதுரைக்கு வடக்கே காரக்குடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது கேக்கு நம்ம குமாரீடு வச்சுக்கோங்க மதுரை தெற்கு இருக்கிறதா சொப்பனம் வருது வாசனாக பார்த்த தெற்கு ஆகுமா என்று அங்கே கேட்குறாரு இப்படி சில அது திருஷ்டாந்தங்கள் கொடுத்து மறுக்கிறாருங்க அதனால் வெளியே போயிட்டு வர்றதுங்கிறது அங்கே மறுக்கப்படுகிறது சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் எப்போதுமே வாசனை பிரகாரமும் வருதுன்னு சொல்ல முடியாது அது ஜென்ம வாசனை மட்டுமே வருதுன்னு சொல்ல முடியாது முன்ஜன் வாசனை வரலாம் வரக்கிற மாதிரி சொப்பனம் காணலாம்னு ஐன்மத்தில் எங்கேயா பறந்துருப்பானா அப்படி ஜென்மில் பறவையாக இருந்த காரணம் அந்த சம்ஸ்காரம் இருக்கலாம் தன் தலையை தானே வெட்டி நடந்து போகிற மாதிரி சொப்பனம் வருதுன்னு சொல்கிறாங்க அது எங்கேயோ உண்டா சில செம்மங்களில் தன்னுடைய சரீரத்தை சுடுகாட்டில் இருக்கிறதுக்காக அது பார்த்துக்கொள்ளுற மாதிரி சொப்பனம் வரலாம் அப்படி இது எங்கேயாவது என்ன அர்த்தம் இந்த மாதிரி வா ஜிரதரை பார்த்து உண்டா ஒருத்தரும் கிடையாது அதனால் ஜாகிரகர் கண்டதே சொப்பனத்தில் ஆனால அது இப்போ நீங்கள் என்னதான் முடிவு வாசனைகளுடைய பரிணாமங்க கண்ட கண் கண்ட கேட்ட வாசனை அப்படியே வர்றதும் இல்லை பிறகு இந்த ஜென்மத்து வாசனை மட்டும் இல்லை முன்ஜென்ம கூட நம்ம செஞ்ச இங்கே புண்ணிய பால் அங்கே தே பயன்படுறதில்லை பிறகு என்ன வருது வாசனைடைய பரிணாமம் தான் அது எந்த அடிப்படையில் வருது ஜீவனுடைய ஆசா பாசின் வருது ஆசா பாசங்கள் என்னாக்கா அது எப்படி இங்கே ஜாகிரதைக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு அது அங்கே தீவிரமாக இருக்குமேனால சொப்பனத்தில் நிறைவேற்றிக்கொள்ளும் இது அடிப்படை இதெல்லாம் அப்படி அடிப்படை பார்க்கும்போது இது க கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கிடலாம் ஆனால் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு அந்த மனசுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் சொப்பனத்தில் வாசனைகளுக்கு அந்த ஆசைகள் வாசலின் மூலமாக பரணாமடைய செய்து அனுபவிக்குது அப்போது சந்தே சந்தோஷம் உண்டாகுது அப்புறம் ஜாதி வந்த பிறகு ஆமாம் இதெல்லாம் ஆசை தான் பட்டோம் சொப்பனத்தில் வந்தது தான் என்ன பிரயோஜனம் அப்படி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அப்புறம் இந்த மா ஜீவன் யாங்கனா இப்படி சொப்பனத்தை பற்றி அநேக அநேக விதமான அபிப்பிராயங்கள் செய்வதற்கெல்லாம் சாஸ்திரத்தில் பதில்கள் கொடுத்துருக்காங்க அதை நினைத்து கொண்டு பார்த்தா வெறும் வாசனாங்களை பரிணாமம் தான் அது அந்த ஆத்மாவுடைய பிரகாசத்தின் மூலமாக நடக்குது ஆத்மா சம்பந்தம் கிடையாது வாசனையாக வரும்போது அந்த ஜீவன் அரிமானத்தினால் அங்கே தனது என்று பார்க்குறான் சோதுக்கங்களை அந்த ஜீவன் அரிமானம் விடுவானையானால் தனது என்று பார்க்க முடியாது சாட்சியமாக தான் இருக்கலாம் அரிஷ்டான சீனம் சாட்சியாக இருக்கிறது போல் ஜீவனும் சாட்சியாக இருக்கான பானம் பண்ணான்னா சாட்சி பானம் வரும் அந்த பானை எங்கே பழகுறது ஜாகிரத்தில் பழக இருந்தாலும் சொப்பனத்திலேயும் ஜாஜி பானை வரும் ஜாகிரதத்தில் பழகன்னா வராது ஆனால் ஜாகிரத்தில் பழகிற ப பழக்கம் இருக்குது அது சொப்னத்தை வரலாம் இப்படியெல்லாம் சொப்பனத்தை பற்றி அபிப்பிராயம் சாஸ்திரம் சொல்லப்பட்டுருக்கணும் அதனால் சொப்பனத்தை மித்த என்று நிச்சயம் பண்ணுறதுனால இந்த ஜாக்கிரத்தையும் மிச்சயம் நிச்சயம் பண்ணுறது தகாயம் பண்ணுறது உதாரணம் அனுபவ வடிவ யுக்தி அது அதே போல் இந்த நாமரூபி அற்ற இடம் அற்ற நிலையிலும் ஆத்மா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அது எப்படி அதை சொலுத்திய அவசியம் ஆத்மாவானது உண்மை சுரபம் நாமரூபம் இல்லைன்னாலும் இருக்குது நாமரூகங்களோடு கூடியும் சுப்படுத்த இருக்குது நாமரூபத்திலோடு கூடி புண்ணிய பாவங்கள் பாதுக்கங்கள் அடைகிறதாக ஒரு பாவனையோடு ஜாகர அவசியம் இருக்கு மூன்று அவசியங்கள் இருக்கு நினை அதனால் சுழித்திய அவஸ்தையில் நான் போன மற்ற இடம் இருக்கிறது என்று காட்டுறதுதான் சுழித்திய அவசியம் ஆகணும் அந்த சுழித்திய அவஸ்தையில் அஞ்ஞானம் ஒன்று இருக்குது அது அஞ்ஞானத்தை நீக்கிட்டால சமாதின்னு பேரும் சுழித்திய அவஸ்தைக்கும் சமாதி அவஸ்தைக்கும் இதுதான் சமாதி அவஸ்தையானது ஜீவன் மனதை ஒடுக்குறான் சுழித்தி அவஸ்தையாவது மனதான ஒடுங்குது அப்படி ஒடுங்கிறதுனால அது விப்பம் இருந்தால் இல்லை செமாதியில் இவன் கட்டாயப்படுத்தி ஒடுக்கிறதுனால இவன் அந்த மனதை அடக்கி கொண்டிருக்கிறான் அது அப்பியாச பலம் இருந்து அடிக்கடி ஒ ஒடுங்கி செமாதியும் கூடலாம் இல்லை ஒரு முறை ஒடுக்கி செமாதி கூட்டா கூட அந்த அனுபவமானது அவனுக்கு ஆயுள் புறாக இருக்க முடியும் அப்போ அஞ்ஞானம் நீங்கதான் அர்த்தம் ஒடுக்கி கூட்டும்போது அஞ்ஞான் நாசம் அடையுது ஒடுங்காமல் அது ஒடுங்கிறதுனால அஞ்ஞானம் இருக்கு இவன் அஞ்ஞானம் ஒன்று தான் தடை எங்கே என்ன அஞ்ஞானம் என்ன பண்ணது ஒன்றும் என்ன சோமா தூங்கினேன் இது அஞ்சானம் சமாளியில நான் தூங்கவில்லை ஜீவபிரம யாகத்தம் அடைந்து ஆனந்தமாக இருந்தேன் அதனுடைய உண்மை சுரவும் ஆனந்த அத்தகைய நிலையிலே நான் இருந்த இந்த தூக்கம் என்பது போல நான் மறைப்புடன் இருந்தவன் அல்ல ஆத்மாவை அறிஞ்சதினாலே அந்த அஞ்ஞான் நாசமடைந்ததோ அதை அறிந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பாவனைகளெல்லாம் சமதி நிலை இருக்கு சொப்பனத்தில் எழுந்து வெளி வரும்போது ஒன்று தெரியல ஒரு விளக்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட நாமரூபம் அற்ற ஆத்மா இருக்கிறதுங்கிறது காட்டுறதுக்காக சுழ்த்தி அவஸ்தை அப்புறம் நாமரூபங்களோடு கூடி இருந்து அஞ்ஞானத்தின் காரியமாகிய மலைப்பினோடு கூடியிருக்கானே அது ஜாகரவஸ்தை புண்ணிய பாவங்கள் அதுவும் பல பலனாக அநேக பிறப்புகள் இறப்புகள் இதோடு சம்பந்தம் போட்டு சுழலுகிறான் சுழலுகிறேன்ற பானம் இருக்கு அது ஜாகரவஸ்தை இது மூன்று அவஸைகளை வைத்துதான் வேதாந்தம் ஆராய்ச்சி பண்ணி முடிவு வருது அவடைய மற்ற எந்த சாஸ்திரங்களையும் மூன்று அவசை பிரமாணம் கொள்றது இல்லை ஆனால் இங்கே சுருதி பிரமாணத்தை வைத்து தான் மூன்று சாஸ்திரங்கள் மூன்று அவசையில் நிர்ணயம் பண்ணுகிறது துருதி பெருமானா என்ன பண்ணல சுருதி பெருமாணத்துக்கும் அனுபவபெருமானத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது இங்கே அவர்கள் சொல்கிறது பொருத்தம் கிடையாது அவர்கள் ஆனந்தத்தை வெளியிலே இருக்குன்னு சொல்கிறாங்க இது நீயே ஆனந்த சொல்லுது அதுக்காக விளக்கமான சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால தான் ஆத்மா அசங்கன் சின்மாத்தன் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த ஆதியாம் ஜோதியாகி அகிலமும் விளக்கு வைக்கும் எல்லாத்தையும் விளக்கி வைக்கிறது அதிஷ்டானமாகிய அல்லது கோடசந்தான் என்பது கருத்து அறிவுரு மான்மாவிற்கெங்க இளமாம் தொழிலும் செய்யும் இக்கூக்க தேகம் சேர்ந்த ஓர் கரணமாகும் குறி உள்ளி வாட்சியாதி முற்றுமோர் சச்சனு செய்ய ஒன்றிய கரணமே போல் நூற்றி பதினஞ்சாவது வார்டில் திஷ்டாந்தம் மூலமாக தியாஷந்தை வளர்க்குறார் முறி உளி வாட்சியாதி முற்றுமோர் சச்சனுக்கு ஒரு சச்சனுக்கு அந்த மரத்தை முறிக்கிறதுக்கு ஒளி ஒரு வாட்சியம் தேய்க்கிறதுக்கு இன்னும் குரல் அது இது எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் சச்சன் அப்படி போல் இங்கு உருதொழில் யாவும் செய்யும் ஒன்றிய கரணமே போல் தாஷ்டாந்தத்தில் பொருந்துகின்ற கர்மானுசாரம் பொருந்துகின்ற தொழில்கள் அனைத்தும் யாவும்னா முற்றுமை செய்ய செய்வதற்காக ஒன்றிய கரணமே போல் பொருந்திய கரணமே போல் இருக்கிறது அப்படிப்பட்ட அது அறிவுரும் ஆன்மாவிற்கு இங்கு அகிலமான செய்யும் ஆகவே எப்படி ஆசாரியானவர் அந்த கரணங்களை கொண்டு செயல்படுத்துகிறாரோ அப்படி போல ஜீவனானவன் இந்த சூட்ச சேர்த்தியை வைத்துக்கொண்டு செயல்படுகிறான் செயல்படுத்துகிறான் சரியும் இச்சூக்க தேகம் சேர்ந்தவோ காரணமாகும் பொருந்திருக்கின்ற இந்த சூசேமானது ஒரு காரணம் கருவிகள் அதில் ஞானேந்திரிய பஞ்சகம் பென்மேந்திரிய பஞ்சகம் அந்தகணசவுட்டியம் பிராண பஞ்சகம் என்று பிரிக்கப்பட்டுள்ளாங்க எப்படி ஆசாரி ஊளி கொரடு வெர் கத்தி எத்தனையோ வச்சிருக்கார் அப்படி போல அப்படி இந்த காரணத்தை கொண்டு விவகாரங்களை செய்கிறார் சாதனம்னு பேர் சாதனமின்றி ஒன்றே சாதிப்பா உலக இல்லை ஆதலால் எந்த நாமையும் அடைந்தவர் கருவுண்டாகும் மூதன இவை உள்ள நுழையாத நுழையமாகில் பூஜன்மங்கள் கூடி முனிதனாம் உடனாக அதனால் சாதனங்கள் வேண்டியிருக்கு லௌகிகத்தில் எப்படி சாதனங்களோ அப்படி போல ஞான மார்க்கத்தில் இந்த சாதனங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் இங்கே சொல்கிறது சகலமான காரியங்களுக்கும் சாதனம் இருந்தால் தான் முடியும் அதை யாவும் அண்ணா முற்றும் ஆகவே இந்த ஜீவனானவன் சூழ்ச்சியத்தை வைத்துக்கொண்டு ஓரம் பண்ணுகிறான் இது போக சாதனம் யோகத்துக்கும் இதான் சாதனம் யோக சாதனம் போக சாதனைக்கு இதுதான் சூழசீரியமோ யோகாலயம் போகாலயர்களுக்கு அதுதான் ஆகவே சேர்த்துல இந்த மாதிரி இருக்கின்றன சொல்லியா கரணம் தானே உள்ளகன் மங்களெல்லாம் நீதியாம் ஆன்மா முன்னர் நித்தமும் செய்வதாலே சாதிவே சகலத்திற்கும் சாட்சியாம் ஆன்மாவெந்தம் போதுமே அசங்கமாகும் பொறிஞ்சிடாதொரு விகாரம் ஓதிய கரணம் தானே மேல்பாட்டு சொல்லப்பட்ட அந்த சுற்றுசீலமான கரணமானது உள்ள கர்மங்கள் எல்லாம் கர்மானுசாரமாக பொருந்திய கர்மங்கள் அனைத்தும் நீதியாய் ஆன்மா முன்னர் நித்தமும் செய்வதாலே கிரமமாக ஆன்மாவின் முன்னாலே நாலு தோறும் அதன் காரணமாக சாதி சத்ருகனமுடையனே சகலத்திற்கும் சாட்சியாம் ஆத்மா எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிறது ஆன்மா எந்த போதுமே அது ஜாக்கிராவாச போனாவாசை சுலுத்திய அவசை சமாதி அவசை எல்லா அவசைகளிலும் எந்த போதுமே அசங்கமாகும் சம்பந்தமே இல்லைன்னா சம்பந்தம் அசங்கமாகும் பொருந்திடாத ஒரு விகாரம் அதில் எந்த மாறுதலும் பொருந்தார் ஏதோ ஜனஞானமும்னு பேர் இந்த நிலை வந்தால் அது வரைக்கும் அபியாஸ் பண்ணணும் ஆத்மா அபியா அஞ்ஞான காலத்தில் எல்லாத்தையும் சம்மந்தப்படுதாக ஒரு பவன் அந்த பவனை மாற்றி அமைக்கணும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது என்று அப்படி சம்பந்தம் இல்லைன்னு எப்படி வந்தது அது அத்தியாசம் அவிச்சாரதிசேன்னு பேர் விசலமாக ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் என்றது நார் இல்லை விசாரம் செஞ்சால் வந்துடும் பிரிவினை காட்டும் கண்டசாமி நியாயம் கழுத்தில் நகை காணாமல் போகல கிடைக்கும் இல்லை மறந்தா அவிச்சார அது துக்கம் ஏற்பட்டது அப்படி போல் அதிஷ்டான சைன்யம் ஊடசபிரமம் எப்போதும் அசங்கம்தான் அசங்கமாக இருக்கிறது எப்படி ஏற்பட்டது அவிச்சாரதிசை அது ஏயா மறந்தது ஏன் வந்தது அது அண்ணாது காலம் தோட்டே வந்துருச்சு அப்படி என் ஜீவனில் தான் இவ்வளவு இருக்கணுமா ஈஸ்வரன் வேறுபடாதா அப்படின்னு சொன்னால் ஈஸ்வன் வியாபகமான சத்துவகுணமாகிய சுத்த மாயில பிரதிபித்திருக்கார் ஜீவன் மரணமாகிய ரஜோகுணமாக மாயில பிரதிபித்திருக்கார் அது செயல்பாடு அதுதான் ஏன் அவருக்கு மட்டும் அப்படி பிரதிபிக்கணும் ஏன் ஜீவன் மட்டும் அப்படி அவனும் பிரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் மாயானது நுகுணங்கள் முக்குணில் ஒரு குணம் அப்படி ரெண்டு குணங்கள் ஒரு குணம் ஜீவனுக்கு பிரதிம்பமாக இருக்குது மற்றொரு குணம் உலக வாகனமாக மூணு குணத்துக்கு மூணு வேலை பார்க்க வேணும் இல்லை அந்த வேலையில் ஜீவன் பிரதிபிக்கிறான் ஜீவன் பண்ணி ஏன் பிரதிபிக்கிறான்னு சொன்னால் பிரம்மசேதியை எல்லாத்தையும் உண்டு அதில் சுத்த சேதத்தில் பிரதிபிக்கும் போது அந்த ஈஸ்வர பவனை வரும் மனுசத்தில் பிரதிபலிக்கும் போது மந்தபவனம் வந்தால் அப்புறம் தமிழகத்தை பிரதிநிதி யோகிதை இல்லை அதான் பிரதிபதிப்புக்கிறது இல்லை ஆனால் சேட்டை மட்டும் பண்ணும் அப்போ எல்லாத்தையும் பிரதிநிதிக்கும் போது உபாதி காரணம் உடைய அதிஷ்டானத்தினுடைய க பாகுபாடு இல்லை பாரபட்சம் இல்லை அப்படி என்னையாக செய்கிறது எந்த மறைப்பில்லாமல் ஈஸ்வரக்கான அவருடைய அனுகிரகம் பெற்று மறைப்பை நீக்கிட்டாக்க இவனும் ஈஸ்வரனை போல பந்தமட்டவன் ஆகிடறான் அவர் பந்தமில்லா இருக்க அப்படியே ஆகிடலாம் அதே பேர் அது என்னையாக பண்ணும் ஈஸ்வர அனுகிரகம் பெற்ற பெரியவர்கள் அந்த குருமார்கள் அவர் அவரால் செய்யப்பட்ட நூல்கள் அதை பிரமாணமாக கொண்டு அபியாசம் பண்ணணும் இப்படி அபியாசம் ஒரு காலத்தில் அந்த நிலை வரும் அதனால் பந்தை ஏற்பட்டதே மாயோ சாமர்த்தியம் அப்படி இருக்குது என்ன பண்ணுறது மாய சாமர்த்தியம் அப்படி இருக்கு ஆனால் அதே ஏற்பட்டு போச்சு அதனால் அது சத்தியம் மித்தை மாற்ற முடியும் மாற்றுறதுக்கு அதே ஒரே சொல்ற ராம்சுகரதாஸ் ஈஸ்வரக்கென்னு பாருங்க அதுதான் நல்லதாங்கிறாரு குருமாரி ஆமாத்துறாங்க வஞ்சகம் பண்றாங்க அவன் நம்பாதீங்கிறாரு மெத்தவம் பார்க்கும் பார்க்கும் தன்மை சுத்தமாய் பாரா தன்மை சுழன்ற கண் குணதோடத்தில் வருவதாலே உரைத்தவை கண்ணின் தர்மம் சுத்தமாம் ஆன்மாவிற்கு சொன்ன தர்மமாக பதினால பாட்டு இப்போது இந்த ரெண்டு பாடல்களில் பதினெட்டு ரெண்டு பதினேழு பதினெட்டுல அந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களோட தர்மங்கள் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை வளர்க்குறார் ஒட்டு மொத்தமாக வளர்க்கிறாரு இப்போ தனித்தனியாக வளர்க்குறார் சுயசரித்தலை மெத்தவும் பார்க்கும் தன்மை நன்றாக பார்க்கக்கூடிய சாமர்த்தியமும் மெதுவதாய் பார்க்கும் தன்மை கண் சாலையில வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற தன்மையும் சுத்தமாய் பாரா தன்மை கண்ணு கோளாடுறதுனால கூடான தன்மையும் சுழன்ற கண் குட தோகலத்தில் அந்த கண்ணால் சுழன்று செயல்படக்கூடிய கண்ணினுடைய குணம் குற்றம் அந்த குணத்தில் குற்றம் ஏற்பட்டுவிட்டது அதனால் என்ன அது உடத்திற்கு ஒத்ததாய் வருவதாலே அந்த குணம் கண்ணினுடைய குற்றத்திற்கு பொருந்தையதாக வர்ற காரணத்தினாலே உரைத்தவை கண்ணின் தர்மம் மேலே சொல்லப்பட்ட பார்க்கும் தன்மை பாராத்தன்மை கொஞ்சமாக பார்க்குற தன்மை இருக்கே அது கண்ணின் தர்மம் ஆத்மான் தர்மம் இல்லை சுத்தமாக ஆன்மாவிற்கு சொன்னவை தர்மமாக பரிசுத்தமாக இருக்கின்ற ஆத்மாவிற்கு இது தர்மமாக அஞான காலத்தில் நான் பார்வை இழந்தேன் நான் கொடுனானேன் நான் சாலேஸ்வரம் படித்தவனா இருக்கேன் இப்படி பகவான் நடக்குது அது அஞ்ஞானம் ஒன்று வேறு என் கண் பார்வை பங்கு விட்டது என் கண் நன்றாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் அஞ்ஞானந்தான் ஆத்மாவுக்கு கொடவே பொருள் என்ன மாய் மயக்கரை ஆகுமா அதனால் அது சொல்லப்படாது இப்போ என்ன பாவனை இருக்கணும் இந்த கண்ணும் பாறையாக இழந்து விட்டது இந்த கண் பாறை இருக்கு இந்த கண் குண்டாக போச்சு அப்படி எனக்கு முன்னால் ஏதோ ஒரு பொருள் சுட்டிக்காட்டு மாதிரி தான் வானிருக்க முடிய எனதுன்னு சொன்னாலும் உடைமை பொருள் இல்லை ஆத்மாவுக்கு பொய் பொருள் உடைமை ஆகுமா காணல் ஜலம் என்னுடையது வாதம் பண்ண முடியுமா காணல் ஜலம் இது என்னுடைய ஜலம் அப்படின்னு பற்றம் எழுத முடியுமா அது நடக்காது அதே போல் இது பொய்ப்பொருள் போய் அனதுன்னு எப்படி சொல்ல முடியாது ஆத்மா சொல்ல முடியாது அப்புறம் இந்த கால ஜலம் அப்படின்னு சொல்லுவாரு இந்த சரீரம் இந்த கண்ணு இந்த மூக்குன்னு சொல்லலாம் இது போச்சு விட்டு தன்மை எதிய மோகத்தன்மை ஆதியோத்திராதி அடைந்த தர்மங்களாகும் போதபூரணமாயாதும் பொருந்திடா ஆன்மாவிற்கிங்கு போதிய விகாரம் எல்லாம் ஒன்றிய தர்மம் என்றால் இன்னைக்கு பதினெட்டாவது பாட்டு ஈது போல் மேலே சொல்லப்பட்டது போல் செவட்டுத்தன்மை காது கடுத்துக்கோங்கன்றார் செவட்டுத்தன்மை அதோட மூகத்தன்மை ஊமை வாக்கேந்திரியம் கர்மேந்திரங்களில் வாக்கேந்திரியம் பிரதானம் ஞானேந்திரங்களில் கண் பிரதானம் அடுத்தது சுரத்தினம் காதி பரிசு மத்தியெல்லாம் ஆதி சொன்னதுனால சேர்த்திக்கணும் அதனால் சோ யாதிய சோத்திராதி என்று சொன்னார் சுத்திர்துவக்கு சச்சி சிங்கு ஆக்கிராணம் அங்கே வாக்கு பாணி பாதம் பாயிறு உபசம் இதெல்லாம் அதனுடைய தர்மங்கள் அது செய்கின்றன அதில் கோளாறுகள் வந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அதோட தர்மம் அப்படி ஆத்மா தர்மம் இல்லை அப்படி என்று இந்திரியங்களை பற்றி சொல்லி முடிக்கிறார் ஆகவே சோத்திராதி அடைந்த தர்மங்களாகும் போதபூர்ணமாக யாதும் பொருந்திடார் ஆன்மாவிற்கு இங்கு இந்த உலகத்தின் கண்ணே அறிவு வடிவமாக பூர்ணமாக இருக்கின்ற அது ஆத்மாவிற்கு எதுவுமே சம்பந்தம் கிடையாது இங்கு ஓதிய விகாரம் எல்லாம் ஒன்றிய தர்மம் என்றால் மேலே சொல்லப்பட்ட மாறுதல்கள் பரிணாமங்கள் இதெல்லாம் பொருந்திய தர்மம் ஆத்மா கிடையவே இதெல்லாம் விசாரங்கள் எவ்விதம் அப்படின்னு கேள்வி கேட்டாரம் விசாரம் பண்ணாதான் நிச்சயம் பண்ணிக்கணும் என்ன இருக்கு தர்மம் செயல்படுகிறது அவருடைய தர்மம் செயல்படுத ஆத்மா சம்பந்தம் இல்லை ஏன் தர்மம் எப்படி வந்தது அது ஒரு இருப்புக்கும் ஈஸ்வரன்டையமும் அப்படி இருக்கும் அது மயன் சாமர்த்தியம் அது அது ஏன் இங்கே நம் முன்னால் தோற்றணும் புண்ணியபாதிகளாக தோற்றணும் முன் ஜென்மகள் அஞ்ஞான காலத்தில் செய்த புண்ணியங்களுக்கு ஏடாக சோதனை கொடுக்கிறதா தோற்றி கொண்டிருக்கின்றன அதனால் அடிஷ்டானத்திற்கு கிடையாது அதனால் நான் அடிஷானத்தின் அந்நியம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால எனக்கும் இல்லை என்று நிச்சயம் பண்ணோம் இதான் ஜீவன் முத்த நிலையின்னு பேர் இதெல்லாம் நிச்சயம் வந்தால் ஜீவன் முத்த நிலை அபியாச காலத்தில் மூச்சுக்கள் செய்யத்தக்கது பேர் அஞ்ஞானி காலத்தில் தெரியாது அவன் அஞ்ஞானி துக்கப்பட்டு தான் கிடப்பான் இப்போ அங்கே இல்லையா அற்பத்தாள் மகிழும் வாடு பண்ணார் கொஞ்சம் கிடைச்சா சொந்தம் வந்தால் கொஞ்சம் கிடைச்சா துக்கம்தான் அஞ்ஞான நிலை என்ன இருக்குது ஏதோ கொஞ்சம் கிடச்சேன்னா கிட்ட நாளக்கால தீரம் ஆடுறதுதான் கிடைக்கலையா அவரை ஆளை பார்க்க முடியுது அப்புறம் உடைஞ்சி விட்டால் கூட போயிடுவான் அதை சொல்ல முடியாது அவன் இல்லை அந்த அந்த அஞ்சாவில் சார்சியம் உருட்டு போனாலும் போவான் உடைச்சு விட்டு போனாலும் என்ன இருந்தாலும் ஓதிய விகாரம் ஒன்றிய தர்மம் பண்ணுறான் என்ன இருக்கு போதபூர்ணமாம் ஜாதும் ஆன்மாவிற்கு பொருந்திடாது என்பது பின்னோட புறமார் மூச்சு பெற்ற கொட்டாவி மரணமாதியே மட்டுல தலனம் ஜாவும் பிராணாதி தர்மம் தரு பசிதாகங்கள் பன்னிய பிராணனு பரவு தர்மங்களாகும் இரநூத்தி பத்தொன்பதாவது பாட்டு இதற்கு முந்தி சூட்சத்தை பற்றி வர்ணித்தார் கர்மேந்திர ஞானேந்திரங்களை பற்றி ரெண்டு ரெண்டு பார்வில் சொல்லி இவ்வளவுக்கும் தனியாக ஆத்மா இருக்கிறது ஆத்மா இந்த தர்மங்களோடு சம்பந்தப்படாது அது அசங்கன் சினிமாத்திறன் நிர்லயவன் ஆகவே ஆத்மாவுக்கும் அந்த தர்மங்களுக்கு சம்பந்தம் என்று சொல்லி முடித்தார் இப்போ மீண்டும் சொல்கிறார் பின்னும் மீண்டும் உட்புறம் ஆர் மூச்சு பெற்ற கொட்டாவி திம்மல் மன்னிய மரணமாதி மட்டுள்ள சரணம் யாவும் தின்னும் பிராணாதி தர்மம் என்னார் பிராணன் ஒரு பிராணனானது ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன பிராணன் வியாணன் உதானன் சமானன் அபானன் சொல்லக்கூடிய ஐந்து பிரிவுகளைய ஒரு பிராணன் அதிலேயே ஒரு பிராணனுக்கே உட்பிரிவில் ஐந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டளை பாடத்தில் குரு குருத்து கொட்டாவது கொள்ளை செய்கிறது தேவதத்தன் என்றும் வீங்க செய்கிறது தனஞ்சயன் என்றும் இமைத்து விழிப்பிக்கிறது கூர்மன் என்றும் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஆக ஐந்து வாயுக்கள் இது பிராண தருமானதுனால வேற எல்லாருந்து முடிக்கிறார் அப்படியும் உண்டு இது சில சாஸ்திர கர்த்தாக்கள் எப்படியோ ஒன்று பரிணாமங்கள் அடைகின்றன எனக்கு அர்த்தம் அப்படி அடைஞ்சாலும் கூட அது ஆத்மாவுக்கு அண்ணிமா இருக்க வழி ஆத்மா ஆகாது அதோ என்ன சொல்கிறது கொட்டாவே தும்மல்னால் அதில் சேர்ந்தது உட்புறிகள் மன்னியா மரணம் நிலை பெற்ற மரணம் எல்லோருக்கும் மரணம் நிச்சயம் உள்ளு அதான் நிலை பெற்ற பிறந்தாச்சு இனி என்னைக்கா ஒரு நாளுக்கு மரணம் நிச்சயமும் உள்ளு அதில் யாரும் ஆச்சரியம் பண்ண முடியாது அவதார புருஷர்களுக்கே அவர் ஒரு காலத்தில் மரணம்னு தான் சொல்லப்பட்டுருக்கு அப்புறம் அப்புறம் காரிபெருமங்கள் அவர்களும் முகாப்பிரளையத்தில் ஒழுங்குவான்னு சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்காவது ஒன்றே ஒன்று தான் ஆத்மா ஒன்று தான் அதை தவிர எல்லாமே மாயை மாயா காரியங்கள் உட்பட்டானதுனால தோற்றம் கொடுக்க ஒன்று என்பது வேதாந்தத்தையும் முடிஞ்சாள் அதனால் மரணம் ஆதி மட்டுள்ள சரணம் யாவும் மற்ற இருக்கின்ற சரணங்கள் சரணங்கள்னா பரிணாமங்கள் செயலிய பரிணாமங்கள் அந்த கண பரிணாமங்கள் புறத்தே இருக்கின்ற நாமர பிரபஞ்ச பரிணாமங்கள் அனைத்தும் துல்லும் பிராணாதி தர்மம் இதெல்லாம் பிராணம் பற்றி பேசும்போது பிராண தர்மம் மற்ற பரிணாமங்கள் இருக்கின்றன அது மாய மாயா காரியங்கள் தர்மம் அதனால் இங்கே பிரசங்கம் பிராண தர்மம் தான் அதனால் அது ஏற்க தர்மம் துயர்தர்வு பசிதாகங்கள் அதோடு பசி இது வந்து அபானன் அவனன் வந்து பரிசாக சொல்டா ஜெயணிப்பிக்கிறது அப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்பட்டுருக்கு சமானன் உண்டு அனரஸ்ங்களை இழுத்துச் செல்லும் உதாரணன் உண்ணும் அண்ணும் உண்ணும் போது கடையும் இன்னும் சில காசுகளை மாறுதலாக சொல்லப்பட்டு வரணும் எப்படியோ ஒன்று வாய்க்களுக்கு அஞ்சு தொழில் சொல்லப்பட்டுருக்கணும் அங்கீகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான் சமானன் இழுத்து செல்லும் வியாணன் உடம்பை தாங்கும் பிராணனோ உஷாதி செய்து உயிரை நிலப்பிக்க செய்கிறது அது போயிடுச்சின்னா அப்புறம் மரணம்னு அர்த்தம் இப்படி தர்மங்கள் எல்லாம் துயர்தறு தர்மங்கள் எது பை தாங்கள் பன்னிய பிராணன் ஒன்றின் பரவு தர்மங்களாகும் இப்படி விவகாரம் மாறிக்கொண்டிருக்கின்ற விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிற பிராணங்களின் பொருந்திய அதனுடைய பொருந்திய தர்மங்களாகும் பரவுன்னா விஸ்தாரமான தர்மங்கள் அங்கே இயல்புகள் அது சரீரம் இருக்கிற அதாவது உடம்பில் அது பிராண இயக்கம் இருக்கிறத நடந்துக்கிட்டே இருக்குது அந்த பிராண இயக்கம் நீங்கள் போச்சுன்னா வெளியில் போயிடும் அதுதான் மரணத்துக்கா அதே மரணம்னு சொல்கிறது சரீரம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் பிராணுக்கு வாய்தாக முடிஞ்சு போச்சு அது போயிடுவோம் அது தங்க சொல்லலாம் இந்த உடம்பு இன்னும் பத்து வருடம் இருக்கும் திடம் இருக்குன்னா அது நிச்சயம் இல்லை அங்கே எழுத்து முடிஞ்சு போச்சேன்னா போயிடும்போது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு இழுக்கிட்டே கிடக்கும் அது பாட்டிங்கன்னு ஒரு வருஷத்துக்கு இழுக்கிறோம் சொல்கிறாங்க இல்லை கோமகாரிக்காவது ஒவ்வொரு இழுக்கிட்டு கிடையாது போகிறது இல்லை காரணம் என்னன்னா பிராணனுக்கும் தோளை செய்கிறத்துக்கும் ஈஸ்வரன் எதிப்படி தான் சம்மந்தம் இல்லையா நம்ம நிதியில் சம்மந்த கிட்டே அதனால் ஈஸ்வரன் எதி இது வரைக்கும் இருக்கோ அது நடக்கும் அதனால் பறவு தர்மங்களாக விசாரமான தர்மங்களாகும் பிராண தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன என்ன அடுத்தது அந்த கணந்து பற்றி ஆடுமுட்கரணம் ஒன்றே அமைசி தாபாசத்தோடு ஊடியி சட்சுவாதி கூட்டமாம் அவ கூட்டமாம் அவயவத்தில் ஓடினான் என்பதாக உறமதாய் அபிமானிக்கும் பாடும அபிமானம்தான் பகையகங்காரமாகும் இப்போ ஆங்காலை சொல்கிறார் ஆங்கான எப்படி இருக்குது ஆடும் உட்கரணம் ஒன்று எல்லாவற்றிலும் பொருந்தி விளையாடி கொண்டிருக்கின்ற உள்கரணம் அந்தக்கரணம் அது ஒன்றே அமை சிதாபாசத்தோட கூடி பொருந்திருக்கின்ற சிதாபாசத்தினோடு கூடுது வெறும் அந்த கரணம் ஜடந்தான் சிதாபாஷாதான் செயல்பாடு உண்டு பல்ப்பு ஃபேனு விசிறிகள் இன்னும் இத்தனையோ இயந்திரங்கள் இருக்குது இல்லைன்னா கரண்ட்டுகள்னால் ஒன்றும் பண்ணாது கரண்டு சம்மந்தம் இல்லைன்னா அது ஆட்டம் அப்படி போல் இந்த சரீரத்தில் எத்தனை இயக்கங்கள் எத்தனை உறுப்புக்கள் செயல்பட்டாலும் கூட ஆத்ம சம்பந்தம் வேண்டும் இல்லைன்னா முடியாது அது உதாரணம் செத்து போன இயக்கம் இல்லாத போலத்தான் அப்போதான் செத்தான் பிராணம் வெளியே போயிடுச்சு இயக்கம் இருக்காது ரத்த ஓட்டமெல்லாம் இருக்காது வரைஞ்சு போகுது அவ்வளோதான் கட்டதாகப்போம் அப்போல் அந்த எங்கே ஏற்படுது அந்த கணக்கு தான் நேர் தொடர்பு ஆபாச பாகத்துக்கு சிதாபாசனோடு கூடி பொருந்தி இ சச்சுவாதி கூட்டமாம் அவயவத்தில் ஆய் சொன்னதுனால கருமேந்திரங்கள் ஞானியெல்லாம் சேர்த்துக்கணும் பிராணங்கள்லாம் சேர்த்துக்கணும் கூட்டம் அவயவத்தில் எல்லா அவயவங்களிலே ஓடி அந்த அந்த கால உறுத்திகள் என்று நான் என்பதாக உறமதாய் அப்படியே அபிமானிக்கும் அப்படி அந்த இருக்கிற ஒரு பிரிவு அபிமானிக்குது அதான் அகங்காரம் அது என்ன பண்ணு அடைமுறை பகை அகங்காரம் அது நமக்கெல்லாம் பகை செய்யக்கூடிய அகங்காரம் எதனாலே நமரோக பிரபஞ்சத்திலே யான் என்று எனது அபிமானம் பண்ணுறான் அதுதான் நமக்கு பகை இது யானும் இல்லை என இது மாயை மாயா காரியங்கள் ஈஸ்வர சங்கல்பத்தினாலே விவகாரம் பண்ணுகின்றன அது நான் என்றோ என்னென்று சொல்ல முடியுமா அது முடியாது அதான் பகை அது செய்யறதுனால நமக்கு விரோதம் பண்ணுது அப்படி விரோதம் பண்ணதுன்னு அடையாளம் என்ன துக்கம் கொடுக்குது அதுதான் காரணம் ஆகவே அந்த காரணத்தில் ஒரு பகுதியாகிய அந்த அகங்காரம் சொல்லக்கூடியது மிகக்கூடியது இப்போ மற்றெல்லாம் நல்லதா மற்றெல்லாம் இதோட கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம் ஏன் மனம் சிந்திக்கும்னுடைய அரிமானம் பண்ணுறது இல்லை சி மனம் சங்கல்விகாலம் பண்ணும் இதுவோ அதுவோ சந்தேகத்தோடு கூடியிருக்கும் சித்தம் சிந்திக்கும் அது எவ்வளோவோ அவாளுக்கும் கூட அவ்வளோவா ஆளும் ஒரு முடிவுக்கு வரும் புத்தி நிச்சயிக்கும் அது தன்மை இருக்கிறதுனாலே நம்ம நல்ல கொண்டு போனால் கெட்ட நிச்சயத்தையும் கொண்டு போகலாம் ஆங்காலம் இருக்கு வெளிமுகமாக சரியத்தின் மூலமாகும் எல்லா பொருள்களிலும் நான் எனதுல அயமானிப்போம் அது அகங்காரம் பகையாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அதுவும் பண்ணிக்கலாம் அது அந்த அய்மானத்தை மாற்றி அமைக்கணும் அபிமானம் இல்லையான விவகாரம் கிடையாது எப்படி மாற்றி அமைக்கிறது ஐட்டானத்தில் சேர்த்து ஐட்டானம் எனக்கு ஐட்டானம் ஆத்மா தான் உண்மையானது அதோடய எனக்கு அயமானம் உண்டு என்று மாற்றி அமைக்கலாம் அப்படி அமைச்சாதான் ஞானம் உண்டாகும் அதுதான் பரமாஹங்காரம்னு பேர் கனஹங்காரம் சுபகங்காரம் பரமாங்காரமோ எல்லா வாஷம் சொல்லப்பட்டிருக்கு கனகங்காரம் எல்லோரும் கொண்டு கரசரணாதிமட்டம் இவன் நாரினம் திறமது கனஹங்காரமாக தான் சரீரித்த அளவுக்கு இடமாக இருக்க கனஹங்காரம் அதுதான் பகைய அங்காரம் சுபகங்காரம்னு சொன்னால் இந்த பஞ்சகோஷங்களுக்கும் மூன்று அவசைகளுக்கும் மூன்று சரீரங்களும் நான் சாட்சியாக இருக்கிறேன் இது சுபகங்காரம்னு பேர் பரமாங்காரம்னா அதிஷ்டானத்தோடு கூடிய அதாவது கூடசனுக்கு கூடசனுக்கும் பிரம்மத்துக்கும் ஈஸ்வர்த்துக்கு ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமாகிய பிரம்மத்துக்கும் ஏகத்தின் எப்போதும் உண்டு கடாசு மகாசம் போல் இடைக்காலத்து வந்ததில்லை எப்போதும் உண்டு அந்த ஓட்டு புள்ளையே ஆகாது ஒளிவுமாக இருக்குங்க அம்மாதிரி இது அந்த கணத்துல ஒளிவு இருக்குது ஆனால் பிரிவினை கிடையாது அரம்பிரம்மாஷ்மி என்று சொல்லும்போது பரிசீனத்தை பிராந்திய அரிச்சிணத்துவே ஞானம் உண்டாகிறது என்று அபியாசம் பண்ணணும் அப்போ அதில் அபிமானம் வைக்கணும் அப்போது அது பகை அங்காரம் இல்லை உறவு அங்காரம் அது ஆகவே கனகங்காரத்துக்கு இடம் கொடுத்தாக்க பகை அதுக்கே சுபாங்காரம் பரமாங்காரத்துக்கு அபிமானமாக மாற்றி அமைச்சவனா அது ரொம்ப உறவு அங்காரமாக மாது அந்த உறவு அங்காரம் செய்யத்தக்கது இது செய்யத்தக்காதுன்னு அர்த்தம் ஆகவே அயமானம் இல்லாமல் இருக்கலாமா அயமானம் இல்லைன்னா ஞானம் வராது உங்களுக்கு பற்றியாக இருக்கணும் பற்றுகை பட்டற்றான் பட்டினை அப்பற்றி பற்றுகை பற்று விடற்க பற்றுகை பட்டற்றான் பட்டினை பட்டற்றான் ஆகிய பரம்பொருளை அப்பற்றி அந்த பட்டு என்ன பட்டு விடற்கும் இந்த பட்டு விடறது அது பிடிக்குங்கிற அப்போ இருக்கணும்னு வலுவை எங்கேயா பண்ணிக்கிறார் பற்றாமல் வாழ்க்கை ஏதோ பட்டி பற்றிதான் அப்படி பற்றிருக்கிறத பற்றியிருக்கக்கூடிய செய்கிறது இது அகங்காரம் அதுதான் அந்த அகங்காரத்தை நம் உள்ளே அனுஷ்டானத்தில் பற்றணும் இல்லை சில துவைத மதங்களில் மூர்த்தியில் பற்றுறாங்க கர்மகாண்டிகள் சொர்க்காதிபதியில் பட்டுறாங்க நாசிகர்கள் இந்த உலகத்தை பட்டுறாங்க பற்றி இருக்கணும் அதனால் இதையெல்லாம் துக்கத்துக்கு ஏதுவானது அதிஷ்டானத்தை பற்றி அந்த விவரம் தெரிஞ்சு ஜீவத்தினை அடையுங்கிறதுக்கு சுகங்காரம் பரவங்காரம் தான் சகாயம் பண்ணணும் அந்த பற்று தான் நல்ல பற்றியும் என்று அந்த அகங்காரத்தை நாம் மாற்றி அமைக்கணும் ஐமானவில் விவகாரம் நடக்கார் ஆனால் அய்வானம் இந்த மாதிரி அகிஷ்டானத்துக்கு கொண்டு போயிடணும் கொண்டு போனாக்க அதை நாளளவில் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆக மாறுகிறது என்பது கருத்து அது வரைக்கும் கனங்காரில் அது கூடாது என்பது கருத்துவாதி மீந்தமு குணவசத்தால் மேவிய அவத்தை மூன்றும் பௌத்துதான் அனுபவிக்கும் வந்துள்ள விடயம் நன்றில் சுயிக்குமா விடயம் தீங்கே சோர்ந்துடும் அதுவாங்க புத்திரத்தனை பாட்டில் அதனுடைய விவகாரங்களை பற்றி இவர் இருக்கிறார் அந்த அகங்காரம் என்ன பண்ணுது அய்மானத்தினால் அகங்காரம் கர்த்தாபோக்தா தன்மை பண்ணு அதிலே கர்த்தாபோக்தன்மை பண்ணுறது தான் அகர்த்தா அபோக்தா அசங்கம் சினிமாத்தினாலும் மாற்றியமைக்கணும் கர்த்தா நான் செய்பவன் போக்தா செய்தவரை பலனை அனுப்பிவிப்பவன் அதுவே தான் அது அப்படி செய்யக்கூட நிலை இருக்குது ஆனாலும் மூன்று விதமான அவஸ்தைகளில் மூன்று குணங்களோடு சம்பந்தப்படுகிற படுகிறது சொல்கிறேன் வரணும் ஆமாம் சத்துவாதி அண்ணா சத்துவம் ரஜஸ்தமசி சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது ஜாக்கர அவசை ரஜகுணம் மேலோங்கி இருக்கிறது சப்பனாவாசை தம்மகுணம் மேலோங்க இருக்கிறது சுலித்த அவசை இந்த மூன்று அவசைகள் மூன்று அவசையில் அலங்காரம் இருந்து கொண்டு நான் எனதை அய்மானிக்கும் கர்த்தா பக்தன்மை கூடும் சத்துவாரி மிகுந்த முக்குண வசத்தால் மேய அவத்தை மூன்றும் ஜாக்கர சப்புனை சொலுத்தின்னு சொல்லக்கூடிய அவஸ்தைகள் மூன்றும் வகுத்து தான் அனுபவிக்கும் அதை பிரித்தி அதில் ஒவ்வொரு அவஸ்தையிலும் தன்னுடைய அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறது அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்துள்ள விடயம் நன்றியல் பிராலத்து அனுசாரமாக வந்திருக்கின்ற விஷயங்கள் அனுகூலமாக இருந்தால் சுகிக்கும் சுகம் நினைக்கும் அவ்விடயம் தீங்கியல் பாவகர்மத்தின் விசேஷத்தினாலே பிரதிகூலமாக இருக்குமேயானால் சோர்ந்துவிடும் அதுதான் காணி இதை வாழ்க்கையிலே பார்த்துக்கொள்வாய் இது விவகாரம் இது ஆங்காரத்தினுடைய விவகாரம் தான் கர்மானுசாரமாக நமக்கு சுற்றுப்புற சூளை அமையும் பொருள் சேரும் புரியும் அது அனுகூலமாக இருக்கும் பிரதிகூலமாக இருக்கும் பிரதிகூலமாக இருந்தால் துக்கப்படும் அனுகூலமாக இருந்தால் சுகப்படும் ஏதாவது வேலை அது செய்யும் அதோடு சேர்ந்துக்கிட்டு இந்த அவசார புருஷனாகிய ஆபாசமாக துக்கப்படுறான் துக்கப்படுறது அதுதான் அகங்காரம்தான் ஆனால் இவன் அதோடு சேர்ந்து இருந்ததுனால பிரிவன் இல்லாததுனால நான் துக்கி நான் சுகி என்று அலையிறான் ஜீன் பிரிச்சிட்டாக இந்த ஆங்காரம் சுதுக்கத்தை அடைகிறது நான் அடையவில்லை நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற பாவனை வரும் நான் இதிலெல்லாம் சமமாக கொண்டிருக்கிறேன் அதனாலே நான் உதவாசனப்படுத்துகிறேன் எனக்கு சம்பந்தம் இத்தகைய பாவனைகள் அந்த ஆகங்காரத்திலிருந்து விடுபடும் விடுபடுறதுனால என்ன லாபம் சுகந்தான் லாபம் மனம் எப்போது அமைடுகிறதோ சமநிலை பெறுகிறதோ உதாசீனப்படுத்துவதோ அப்போ மன அமைதி அடையுது அமைதியடைக்கும் போது தச்சானதும் பானம் ஆகுது தச்சான பானமாகும் போது சுகத்தோடு தான் செய்யும் விஷய லாபங்கள் அதுதான் விஷயத்தின் மூலமாக வஞ்ச அவசியம் நமக்கு கிடைக்கும்போது மன அமைதி அடையுது அது ஐயாமையினால்தானே விஷயத்தை வந்ததாக நினைச்சி அப்படியே மீண்டும் விஷயத்தை விரும்புவது இதான வேந்தத்தில் உள்ள ஒரு அங்கேயும் அமைதி பெற்ற பிறகுதான் வாங்கிட்டு பதார்த்தந்தான் நான் விரும்பாத பதார்த்தம் நமக்கு கிடைச்சாலும் கூட மன அமைதி பரவதில்லை ஏ அது விரும்பாத பதார்த்தமானது ஒடுங்கறதில்லை மனசு விரும்பி பதார்த்தம் ஒடுங்கும் அதில் அதிக உரப்பருந்து அதிகமாக ஒடுங்கும் கடைச்சி போச்சுன்னு ரொம்ப ச அதை ரொம்ப சந்தோஷமாங்க ரொம்ப விருப்பம் இருந்தது கடைச்சி போச்சு அப்போது அப்பா ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு கிடைக்குமேனு எதிர்பார்க்கல கிடச்சிருச்சே ஆஹா என்று அது பலவிதமாக அனுபவிக்கிறான் குதிப்பான் ஆடுவான் பாடுவான் அப்படி உண்டு இல்லைன்னா தலைகால் தெரியாமல் சிரிவான் இல்லை சிரிப்பான் இல்லை மௌனமாக கூட அனுபவிப்பான் எப்படியோ ஒன்று வாஜில பதார்த்தம் தான் முக்கியம் அப்படின்னா இச்சை வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் இந்த பதார்த்தம் இச்சை வைத்தாலே நிலைக்கிறது இல்லை அவன் கொஞ்சம் நேரம் அனுபவித்த அப்புறம் வேறுபடுகிறானே ஏன் இது நிலை இல்லாது பரவாமல் வேறு கிடையாது அப்போ என்ன செய்யணும் பரணாம அடையாத அதிஷ்டானமாக அழியாத ஆத்மான ஐமானம் அதை வாங்கி த வைக்கணும் அதை பிரிய வைக்கணும் அதை மும்ச்சத்துவனு பேரும் மோட்ச இச்சை உடையவன் புத்தி அடை விரும்புவன் அந்த பதார்த்தத்தில் பிரிய ஒழுக்க ஒழுப்பு சேருதோ அப்போ அந்த பதார்த்தத்தை அடையணும் அடையணும்னு இச்சை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தை அடையும் அந்த மனமானது ஒழுங்குது அப்போது வரக்கூடியது ஆத்மானந்தம் அதை யோகானந்தம் அல்லது பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் மோச இச்சை இல்லாத உனக்கு பகவான் வந்தார் தீவர்மான் வந்து அப்பா உன்னை சர்வருக்கு பரமார்த்தம் முத்தி அரூவமாக முத்தி கொடுக்குறேன் அப்படின்னா உன்னை யாரையாக கேட்டாங்க முடியுமா நான் இப்போ அண்டாடி புரிய வேலை அதான் லோல் பண்ணிட்டு கிடக்கிறேன் எனக்கு முத்தியாவது ஒன்றாவது அதுக்கு முத்தியான ஒன்றா போயா அப்படிம்மா ஒத்துக்க மாட்டான் பிரிய இருந்தால் தான் எந்த பதார்த்தத்தில் பிரியம் இருக்கான பதார்த்தத்தை ஏற்றுக்குவான் அது மனசு அமைதியாக சோம் போடுவோம் அப்புறம் அந்த பதார்த்து வரக்கூடிய துக்கத்தை அப்புறம் தான் உணர்வோம் நீ உனக்கு டைமாக கொடுக்கணும் உனக்க விருப்பம் இல்லாமல் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறானா பாருங்கள் ஏற்றுக்க மாட்டேன் சர்க்கரை வியாதை கொடுங்க ஏற்றுக்குவானா உப்பு ஜாதியில் உள்ளவனுக்கு உப்பு படம் கொடுங்க ஏற்றுக்குவோண்ணா ஆ தேவை இல்லை ஆனால் அவனுக்கு வேண்டி பதால் ஏதோ கொடுங்க சந்தோஷமாக இருப்பான் சந்தோஷ காரணம் என்ன அது மனது என்ன விருப்பம்தான் ஒடுங்கி போது அதே ஒடுக்கம் தான் இங்கேயும் பெறுகிறது அது சர்வதற்கு பரமானதா பிராப்தியாக முத்தி அடையணுங்கிற இச்சை தீவிரமாக மூடிச்சு மூச்சு இச்சை தீவிரமாக அது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எங்கிக்கிட்டே இந்த மனசு ஒரு காலத்து கிடைக்குமே ஆனால் அது மனசானது நீக்குது நின்ற மனசு நிரந்தரமாகிடுது ஏன் இன்னொரு பதா அது ஓடி போகிறது இங்கே அப்படி இல்லையே நீ ஒரு விரும்பிய பதாக கிடைச்சிருச்சு கழுவி விட்டு இன்னொரு பதார்த்த நாலுதே ஏன் பரிசன்ன பதார்த்தங்கள் தான் இதெல்லாம் அழியும் பதார்த்தங்கள் ஆத்மா அழியாது அது யாகமானது சச்சித்தானது நிச்சயம் போடணும் அப்போ இந்த மனசு எங்கே தாவம் சொல்லுங்கள் தாவரத்துக்கு கடமில்லை இன்னொரு பதார்த்தம் இருந்தால் அந்த தாவம் ரெண்டாவது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ தாவரத்து கடம் இல்லை அப்போ அது மனதான தலை தூக்காது போனால் ஒழுங்குது அந்த ஒழுக்கினா சமாதின்னு பேர் அது வெளிவந்தாலும் கூட அதே பாவனை தான் இனிமேல் கிடையாது ரெண்டாவது வசதி அதனால் எங்கே போகிறது எங்கே வர்றது ஏன்னா அந்த மனது தலை தூக்கிறதே இல்லை பேசாமல் அடங்கியே இருக்குது அடங்கி இருக்கிற மனசு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் காமாய் வந்தால் கணத்திற்கும் மனத்திற்கார் காமாய் வரலாம் அதை நிலைக்கிறது ஏன்னா அந்த காமாயில் வரும்போது அது சுகம் இருந்தாதேன்னா அது நாடும் அது சுகம் இல்லை நினைக்கிது அப்புறம் எப்படி நினைக்கும் அப்புறம் வருது வாசனைகள் இருக்குது வாசனை போய் செய்யும் வாசனை வதத்தினாலே வருகிற விருத்தி எல்லாம் எது நான் அடக்கலாம் என்று தான் விசாரம் செய்ய போதமாம் ராசன்றானாய் புந்தி ஐம்பலங்கெல்லாம் தாதரா இருக்கப்பட்டார் தகலும் அடங்கும் தானே என்றார் வித்யானந்தன் சொல்றார் கடைசியில் வதராத்தால் வரும்தான் சொல்றார் வந்தாலும் எப்படி அடக்கலாம் போதமாம் ராசன்றானாய் நான் ஞானசூரியன் நான் ராஜன் இந்திரியங்களை அடக்கக்கூடிய ராஜன் அடங்கி வைத்திருக்கிற ராஜன் அப்படின்னு திடம் இருமையானால் புந்தி ஐம்பன்கள் எல்லாம் தாவராக இருக்கப்பட்டால் தவறுனா வேலைக்காரன் தாசன் சொன்னபடி கேவரகாரம் தான் எல்லாம் ஒளிங்க எந்த வாசனை வந்தாலும் சேலை பண்ணார் அதனால் காமார் வந்தால் கணக்கிட்டு போவோம் மனத்தில் போட்டாங்க இதெல்லாம் எப்படி ஆகுறது ஒன்றால் நல்லா வந்துருது இல்லை வந்தால் இருக்காங்க அபியாசம் பண்ணாதான் வரும் அபியாசத்தில் விஷயம் தெரிஞ்சிட்டால்தான் அபியாசம் பண்ண முடியும் விஷயம் தெரிஞ்சு அச்சங்க சாகாசம் விஷயம் தெரியாமடியுமா ஊருக்கு போகிறது வழி தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்புறம் பிரியாணம் ஆரம்பிக்கணும் வழி தெரியல ஒன்றுமில்ல பெரிய ஆரம்பிச்சுட்டாக்கா எங்கே போகிறது என் போயிட்டே இருக்கிறதா இப்போ எங்கே முடியிருக்கிறது ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் போயிட்டே இருந்தேன் ஊருக்கு போகிறேன் போயிடேன் போகிறேன் போறேன்னா ஊருக்கு போக போகிறது இல்லை விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு போகிறோன்னு போய்சேருவோம் அதுபோல் நான் முத்தி அடைகிறேன் முத்தி அடைகிறேன்னு சொன்னாக்கா அது அடையிறதுக்குள்ள வழிமுறைகளை தெரியாமல் இப்போ முத்தி எப்போ அடைய போகிறான் இங்கே அடையாமட்டாலும் போகுது துக்கம் தான் அடைய போகிறான் வேறு வழி ஊர் போய் செயலா இருந்தாலும் கூட தவறான வழி போய் கெட்டு போகிறான் அதனால தான் வேதாந்தாசனங்களில் சிறுவனம் மண் மரணம் பண்ணி நீத்தாசனம் பண்ணி சில சந்தேகங்கள் நீக்கிக்கணும் இது சர்ச்சை விசாக வேண்டியிருக்கு அதுதான் சிரவணத்தின் பயன் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஞானமும் வராது சுகமும் வராது மாறாக அஞ்ஞானம் வரும் துக்கம் வரும் ஆனால் அதுதான் விளக்கம் தெரிஞ்சுக்கணு சிறுவனால் செய்யணுங்கிறது ஒன்றா ரெண்டு நாள் பண்ணால் போதுமா எது வரைக்கும் உங்களுக்கு மனது விழுக் விளக்கம் வரலையோ அது வர வரையும் பண்ணி தான் வேணும் எத்தனை நாள் ஞாபத்தாகவும் ஞானம் இருக்கும் உண்பால் அத்தனை நாளும் வேண்டும் ஞாபகம் ஒரு செயல் வேண்டாம் எதுவரை திருப்பி தோட்டம் உனக்கு அதுவரை சிரமம் பண்ணிகிட்டே வரும் திருப்பி தோற்றம் தோற்றதுல எல்லாம் பரவும் சிரம தோட்டத்தை நிறுத்திடுதான் இந்த பரிட்சை பஞ்ச பரிட்சை வருஷத்துக்கு வந்து வரும் இல்லை எத்தனைவமோ யார் கண்டாங்க ம் வச்சுக்கிட்டே இருந்தேன் திருமண தோட்டம் போகணும் நீச்சிகம் பண்ணால் திருமண தோட்டம் போக அது போகாது அப்படி போய் எங்கே பார்த்தா பரவசரமாக இருக்குன்னு சொன்னால் தீந்து போச்சு ராமருக்கு சீதை போன பிறகு எங்கே சீதையாகவே தோட்டிச்சேரலாம் எங்கெலாம் சீர்தான் மரத்த கல்லால் சீதையா மண்ணை கண்டால சேதம் ஏ அவ்வளோதான் அழுத்தம் சீத தோட்டத்தில் பிரீனையில் அந்த முன்னாள் தோற்றம் அப்படி போல இரண்டவனுக்கு பயந்தவருக்கான ராத்திரி நேரத்தில் ஒண்டியாக இருந்தான்னா அங்கெங்க அது பேய் அது போட்டே கடம்பு பேயும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தோலை கருப்பது என்ன ஒன்னும் இங்கே போலாத ஒரு பெய் அங்கே தூள் அது ஒரு பெய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போல மனமானது பரிபாகம் அடையணும் பக்குவம் அடைகிறதுக்கு அந்த நிலை வந்தால் பேய் எப்போ போகும் அவனுக்கு விளக்க வச்சா போயிடும் பெய்யில்லை ஒன்றும் இல்லை பயம்தான் மனப்பெய் தான் மனப்பெய் தான் வெளியில் தோற்றது அப்படி போல் இங்கே திரும்பி தோற்றம் இதுவரைக்கும் இருக்கோ யாத்தாவும் ஞானமும் இருக்க அவன் பாருணம் ஞானம் ஏயம் திரும்பி தோட்டம் எப்போ எப்படி போகும் நீச்சான பண்ணால் போகும் நாம ரூபம் சச்சிதானந்தம் நாமத்தை ரூபத்தையும் கிரியை நீக்கி பார்த்தா சச்சியானந்தம் எஞ்சிருக்கிறது எந்த இப்படி எல்லா பற்ற பதார்த்தங்கள் பிரித்து பிரித்து பார்த்தா ஒரு சென்னை எஞ்சி நிற்கும் அவன் பார்க்க முடியலாம் பரவங்கானம்மானே பாராமன் என்னாலும் பால் பட்டியான அம்மானின்னு ஞானம் வரும் அதான் முடிந்த நிலை அது விடப்பட்டாக இடையானவன் பேரும் அதை அதிடமாக இருந்தால் அதில் இடையானன்னு பேரும் அவர் சிவனம் பண்ணியாக அதுக்காக சொல்றது கணக்கு கொடுத்துட்டார் திருமணம் அது பண்ணுங்க அப்படிங்கிறார் மூச்சானவன் திருவிழா தேட்டம் நீங்கிற வரை சிறுவனம் பண்ணியே ஆகணும் நீத்தியாசனம் திருவிழா மரணம் நித்தியானம் வெறும்பொழுது போலி குருமாறு போலி சீசம் எப்படி சொல்லுங்க வந்துள்ள விடயம் நன்றேல் கர்மானு சா கூடி இருக்கிற விடயம் நன்றேல் சுயிக்கும் விடயம் தீங்கேல் அது பிரதிகூலமாக இருக்குமே ஆனால் சோர்ஞ்சிடும் அதுதான் காணே இதை நீ அனுபவத்தில் பார்த்து கொள்வாயாக ஆக இந்த விஷயங்கள் வாஞ்சிதான் பிரிதில் இருந்தால் தான் சுயிக்கும் பிரிதியில் சுயிக்காதுங்கிறத எவ்வளோ கதை வந்தது அதே பிரதி ஸ்வரூபத்தில் வைக்கணுங்கிறது கருத்து ஆகலால் இன்பது தர்மமேயம் கேது எதுமே இல்லை என்றும் எய்திய விடயமெல்லாம் ஓதும் ஆன்மா போரிட்டால் ஒன்றிடம் பிரியமாக நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி என்ன செய்யுது ஆத்மாவின் பிரிவினால் செய்யுது தன் போட்டியாக தான் எல்லாம் ஆகவே ஆத்மாவை திருப்தி பண்ணுறதுக்காகத்தான் அந்த அகங்காரம் செயல்படுது இதை ஜீவனானவன் இது ஆத்மாவை திருத்த வெளியில் கிடையாது தன்னை உணர்ந்தால் தானாக திருப்தி உண்டாகிறது என்று உண்மை உணர்வானே ஆனால் ஞானம் உண்டாகுது அதனால் சொல்கிறார் அதலால் இன்ப துன்பம் அகங்கார தர்வமாகும் அதனால் விரும்பிய பதார்த்தம் கிடைத்தால் சுகமும் அது கிடைக்காவிட்டால் அல்லது வேற்று பதார்த்தம் கிடைத்தால் துக்கமும் என்பது முன்பாடு சொல்லி முடித்தார் அல்ல ஆங்கர தர்மமே ஆம் சாதுவே சத்துவனுடைய சிஷியனே ஆண்டானந்த சாகர ஆன்மாவிற்கு அகண்ட ஆனந்த சாகரம் இந்த ஆனந்த சாகரம் சமுத்திரத்துக்கு ஒப்பிடுகிறார் சமுத்திரம் அது சுகசமுத்திரம் இது உப்பு சமுத்திரம் இல்லை உப்புக்கிற தண்ணி உப்புக்கூட நம்ம பரிசு சமுதிரம் உப்பு தண்ணி இது சுகமே சமுத்திரம் அந்த சுகசமுத்திரம் எவ்வளோ தூரம் அகண்டம் கண்டிதமில்லாத வியாபாரமாக இருக்குது வீரர்கள் பதினாலோங்களே யாபகமாக இருக்குது அப்படிப்பட்ட போட்ட அப்படிப்பட்ட அகண்ட ஆனந்த சாகர ஆன்மா அது இப்படிப்பட்ட ஆன்மாவிற்கு ஈது ஏதுவுமே இல்லை என்று இப்படிப்பட்ட சுகதுக்கங்கள் எதுவுமே கிடையாது ஆத்மா விடத்துல சுகமோ துக்கமோ கிடையாது எந்த சுகம் விஷே சொங்கல் அர்த்தம் விஷேஷோ விஷய துக்கங்களோ கிடையாது ஏதுமே இல்லை என்று என்றும் எழுதிய விடயமெல்லாம் அப்படி கர்மானுசாரமாக பொருந்திய விடயங்கள் அனைத்தும் ஓதும் ஆன்மா பொருளால் ஒன்றிலும் பிரியமாக தன் பொருட்டுத்தான் பிரியமாக இருக்கும் அப்படியே அது தான் பிரியம் வைக்கிறது இல்லை தனக்கு அது அனுகூலம் இருந்தால் தான் பிரியம் கொடுக்கும் தனி பிரதகூலம் இருந்தால் அது எந்த பொருளாக இருந்தாலும் பெரிய புழுக்க ராஜபத்ரஹரி அவர் சக்க சக்கரவர்த்தியாக இருந்தார் விக்ரமாதன் தம்பி போகமாதர்கள் யாராலமாக இருக்கும் அவர் ஒரு பொம்பளை ஆசைப்பட்டு கடைசியில் அவர் மோசம் பண்ணிச்சின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அது ராஜபோகம் துக்கம் விட்டு போனார் எப்படி வாரா இந்த நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அது முதல்ல அது பொம்பளை கால் பிடிச்சி தொங்கினார் அப்புறம் பாருக்கு வெறுப்பு எடுக்குது ஏன் காரணம் ஆத்மாவின்னு போட்டு துக்கமாக போச்சு முதல்ல ஆத்மாவும் அந்த பெண் மூலமாக தான் சுகம் இருக்குதுன்னு நினச்சார் அப்புறம் அந்த பெண்ணு தனக்கு துரோகம் பண்ணிடலான்னு சொன்ன உடனே வெறுப்பு ஏற்பட்டு போச்சு புரியுது இல்லை அப்புறம் பார்த்தார் சரி நாம் அனுபவித்த அனுபவம் கடைசி அனுபவம் லௌகீகத்தில் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்போ இதுக்கு மேலே எதா இருக்கான்னு பார்ப்போன்னு சதகம் சமஸ்திரு எழுதியிருக்கார் ராஜபதூரகிரி அது பூரா வைராகன் தீவிரமாக எழுதியிருப்பார் அப்படி ஏன் போனார் அப்படி அப்படின் சொன்னால் தனக்கு பிரதிகூலமாக இருக்கு அது வேணா மாட்டான் அனுகூலமாக இருந்த வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த அனுகூலம்னு நினச்சி தப்புன்னு தெரிஞ்சவனே விட்டான் விட்டு போயிட்டான் எல்லாருக்கும் அதுதான் சகலமான பேர்களுக்கும் அதே அதனால தான் சொல்றார் போது ஆன்மா பொருட்டு ஒன்றிடும் பிரியமாக அதான் பெரியமாக இருக்கும்படியா பொருளுக்காக யாரும் பிரி வைக்கிறது இல்லை பொருள் தன் பொருட்டு தான் பொருளுக்காக பிரி வைக்கிறான் தனுக்காக தான் தனக்கு பாதி மாதிரி உடனே சட்டி சுட்டதுன்னா கை விட்டுருக்க யோசனை பண்ணாதது யாரையும் வாசி ஒன்னா பாருங்கள் ஓதியாட்தானே உள்ளவா பிரியமாக வேதமேல் ஆன்மா தானே எவர்கியமாகும் ஆதலால் ஆன்மாவென்றும் அகண்டவான் அந்தமேயாம் தூயதாம் ஆன்மாவிற்கு துன்பம் ஓர் காலும் இல்லை விவேக் போடாமல் நூற்றி பாட்டு இந்த ரெண்டு பாடலில் எல்லா ஜீவர்களுக்கும் தன்மேலதான் பிரியம் இருக்கிறார் ஆத்மாவில் தான் பிரியம் ஒழிய மற்றவர்களெல்லாம் இதன் போல ஆத்மாவின் பிரியம் எவ்வளவுக்கு சாதகமாக ஆத்மாவில் இருக்கோ அது வரைக்கும் பிரியம் ஆத்மாவுக்கு விரோதமாக வரும்போது அதை பிரியத்தை விட்டுருக்காங்க உலகத்திலே நடக்கிறது என்பதை இது ரெண்டு பாட்டில் சொல்கிறார் இந்த பாட்டில் முன் சொல்லி முடித்தார் அதாவது அகங்கார தர்மமே ஆகும் சொல்லி முடித்த பிறகு அரண்டானந்த சாகர ஆன்மாவிற்கு ஏதுவுமே இல்லை ஆங்கார தர்மங்கள் எதுவுமே கிடையாது என்று எய்திய உடயமெல்லாம் ஓதும் ஆன்மா பொருட்டாம் ஒன்றிலும் பிரியமாக ஆத்மாவும் பொருட்டு ஆனால் தன்னுடைய உண்மை சுரூபமாகிய கூலசனுடைய அந்த குணங்கள் எல்லாம் ஆத் ஆபாசமாகிய உண்டு ஆனால் போலித்தனமாக இருக்குது சித்து போல தோண்டி சித்தலட்சியம் இனிமையால் சிதாபாசன் பேர் நம்முடைய பிரதிமம் உருவமானது கண்ணடை தோன்றுற மாதிரி உருவம் கண்ணடலை தோணுன்னா நம்முடைய அப்படியே தான் இருக்குது மூக்கு மொழி கண்ணுக்காது எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனாலும் அது ஒரு பொருள் அல்ல அது ஒரு மனுஷன் ரெண்டாவது வசதம் அல்ல இன்னொரு கருத்து அப்படி போல் அடிஷ்டமாக கூடசனுடைய பிரதிமமாகிய ஜுவர்கள் எல்லாம் அந்த கூடத்தன்மை போகிற அப்படியே இருந்தாலும் கூட முழுமையாக கோடசனாகாது இப்போ எப்போ கோடசனாகும் இந்த பாவனையானது நான் கூட சொல்ல இருக்கிறேன் என்ற பாவனை செய்யும்போது அது அகற்றும் சித்திக்கிறது இப்படி பாவனை பண்ணும் ஆகவே அது ஆத்மா எங்கே இழந்திருக்கிறது என்ற ஒரு பாவனையை வறுமையானால் நான் ஆத்மா தேவை இல்லை என்று விஷயம் உண்டாகும் அதுவரைக்கும் ஆத்மா ஆனந்த வடிவம் என்ற ஒரு உறுதியை இருக்குமேயானால் அது ஆனந்த வடிவமாகிய ஆத்மா நான்தான் என்று நிச்சயம் உண்டாகும் அது நிச்சயத்தின் காரணமாக ஆத்மாவிற்கு அனுகூலமான பதார்த்தங்களை தான் பிரியம் கொடுக்கும் அடைய பிரதிகூலமான பதார்த்தங்களை பிரியம் கொடுக்க அதனால தான் ஓதும் ஆன்மா பொருட்டு பொருட்டாம் ஒன்றிடும் பிரியமாக என்று ஒரு சொல்லி அந்தந்த பாட்டில் இங்கே விரிக்கிறார் ஓதிய விடயந்தானே உள்ளவா பிரியமாகாது சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட நடைபெற சொல்லப்பட்ட சத்தப்பரிசுர சகந்தம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களானவை உள்ளவா பிரியமாகாது அது தற்காலிகமாக தான் பிரியமாக இருக்கும் அடியா நிரந்தரமாக பிரியம் இருக்காது அது இயல்பாக பிரியம் உண்டாகாது ஏகம் எல் ஆன்மாத்தானே எவர்க்கும் நற்பிரியமாகும் ஒட்டமில்லாத நம்முடைய உண்மை சுர்பமாகிய அதிஷ்டானந்தான் எல்லாருக்கும் மிக சிரேஷ்டம் புரிஞ்சே பிரியமாக இருக்கும் உதாரணமாக சொல்கிறோம் இல்லை மாப்பிள்ளை மேலே பெரிய வர்றதுக்கு மகள் காரணம்தான் மகள் தான் காரணம் இல்லையே மாப்பிடை காரணம் இல்லை மகளை கூட கண்டிக்கலாம் மாப்பிள்ளை கண்டிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே மாப்பிள்ளை கண்டிக்கிறது மகளை கண்டிக்கிறது அல்ல மகள் நல்லா இழவங்கிறதுக்காக மாப்பிளை கண்டிக்காமல் இருக்கிறது என்ன காரணம் மகள் நல்லா இருக்க முன்னாள் மாப்பிள்ளை கண்டிக்காமல் இருக்குது மகள் வர போட்டால் போடுவானே இது கோபம் காட்டினா உங்கள் அப்பா திட்டி விட்டார் ஒன்றால் வந்தது ரெண்டு போட்டா கண்ண பண்ணது அதுக்காக மாப்பிள்ளை திட்டதில்லை மகள் தான் திட்டுவாங்க இங்கேயே இப்படி செஞ்ச அப்படிங்கிறதான் கண்டிப்பாக அங்கே கண்டிப்பாட்டான் ஆகவே மகள் நிமித்தமாகத்தான் மாப்பிள்ளை மேலே புரியும் பொடியை மகள் மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே செய்யலன்னு சொல்லுவாங்க மாமனார் கொஞ்சம் சொன்னால் போல் அதிகமாக சொல்லுவாங்க அவங்க எங்கள் உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரியம் வைப்பாங்க அவங்க ஆகவே மகள் நிமித்தமாக மாப்பிள்ளை மேலே பிரியமோ வழிய மாப்பிள்ளை நிமித்தம் மகள் மேலே பிரியம் கிடையாது மாப்பிள்ளை பிரியம் கிடையாது அது போல் தன் அதிசான செய்தி நிமா கூட சொன் காரணமாக இருக்கிறதுனால தன் பொருட்டுத்தான் விஷயத்திலும் பொருள் தன் தன் மேலே பிரியும் கிடையாது அந்த பொருள் வந்தாலும் சும் வராவிட்டாலும் சரி தன் தான் பிரிய அதிகம் என்பதை ஆத்மானந்தத்தில் அறியலாம்